بسم بسم الله الله الله الرحمن الرحمن الرحيم الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على والمرسلين نبينا محمد وعلى ومن ومن تبعهم إلى يوم الدين وبعد. فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من من الشيطان الرجيم بسم الله ومن آياته أن خلق لكم ஃசிக எங்களை படைத்து பரிபாலித்து பாதுகாக்க கூடிய அல்லாஹுக்கே உரித்தாக கண்ணியமானவர்களே முதலாவதாக எனக்கும் அப்பா அருங்கலுக்கும் தத்வாவைக் கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் பிரபுலால அல்லா சுபான உலகத்துடைய வாழ்க்கைய ஒரு சோதனையாக படுத்திக்க உலகத்துல யார் வாழ்ந்தாலும் அது ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக இருக்கையிலும் ஒரு வாலிபர் வயோதிப்பர் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் நல்லா விஷயம் எங்களுடைய சோதனையில அல்லாஹ் சுபகான கேள்விகளை கேட்கிறான் எப்படியாப்பட்ட கேள்வி விவாதத்துடைய கேள்வி தொலக நேரம் வருவது பள்ளிவாசலுடைய அதான் காதல விருது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்யறோம் என்றதானு பார்க்கறோம் யாரெல்லாம் அந்த நேரத்தில் தொழுந்து கொள்றாங்களோ அந்த கேள்விக்கு சரியான விடிய கொடுத்துட்டாங்க யாரு தொலைவில்லையோ அவங்க சோதிச்சு அந்த டெஸ்ட்லாம் ஃபெயில் எனவே சகோதரர்களை பிரியார்களே இது உதாரணம் விவாதத்துக்கு அதே மாதிரிதான் குடுக்கல் வாங்க நாங்க எல்லாரும் ஒன்றோ நாங்க வியாபாரம் செய்யக்கூடியவராயிருப்போம் அல்லது நாங்க ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவராயிருக்கோம் இதுவும் அல்லாசு மகானுத்தால ஒரு சோதனையாகத்தான் வச்சிருக்கேன் எவ்வளவு தூரம் ஒரு நேர்மையான ஒரு மனிதனாக வேலைத்தனத்தில் இருக்கிறோம் எவ்வளவு நேர்மையான ஒரு வியாபாரியாக இருக்கிறோம் என்பதை அல்லா சுபகானு சோதிச்சார்கள் அதுல ஒன்று வரக்கூடிய ஒரு சோதனை தான் சகோதரர்களை தெரியாதே ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் அவரு ஒரு சோதனை வந்ததுக்கு நுழையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் யாருக்கும் சொல்ல அந்த சோதனைய நான் பேஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு நான் தயார் இல்லை நான் நிகாஷ் பண்ணாம வாழ்வன் என்று சொல்றவர் வந்து ஒரு ஆணுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கருத்துக்களை சொல்லக்கூடியவராக தான் கணக்கு இருக்கு எனவே சகோதரர்கள் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வனும் மனித அந்த மனிதர்கள் உலகத்துக்கு வரணும் அல்லாடி ஒரு சுண்ணத்தான் ஒரு விதா இந்த யாரெல்லாம் திருமணம் செஞ்சிருக்கிறோமோ நாங்கள் எல்லாரும் அந்த திருமணத்துடைய எக்ஸாம் எழுதி சொல்லி யாரெல்லாம் திருமணம் செய்ய இல்லையோ அந்த எக்ஸாம் முன்னோக்கி சொல்லி இருக்கு எனவே சகோதரர்களை பெரியார்களே இந்த புதுபாவிலே இருபது நிமிடங்கள்ல நாங்களுடைய திருமணத்திலே வாழ்க்கையில இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எவ்வாறு எங்களுக்கு அமைத்துக் கொள்ளலாம் எந்த விஷயத்தான் பார்க்க போகிறோம் முதலாவது சகோதரர்களை பெரியார்களே நான் எல்லாரும் விளைவு கொள்ளனும் நிக்கா செஞ்சவர்களும் தான் செய்யாதவர்களும் தான் திருமணம் இது அல்லா சுகா இதாக வச்சிருக்கு எப்படியாப்பட்ட ஒரு ஐபாதஸ் இருபத்தி நாலு மணித்தாலம் ஒரு மனிதன் ஐபாதத்தின் பேசுறாங்க திருமணத்துல ஒரு மனிதன் ஹலாலான முறையில ஆசை பூர்த்தி செய்யறான் அமிசல் அல்லாஹுமாவும் சொன்னாவுடைய கூலி அல்லா சுபான குடும்பத்துக்காக வேண்டி ஒரு மனிதன் செலவழிக்கிறாரு அதுக்கும் அல்லா சுபான சதகாவுடைய கூலியை கொடுப்பதாக அமிசல் அல்லாஹா அலேவா சலமாவும் சொன்ன எனவே திருமணத்துல ஒரு கணவன் மனைவியை பார்த்து சிரிக்கிறேன் சில ஹதீஷ்கள் இருக்கும் கூடியிருப்பதாக வந்திருக்கும் எனவே இருபத்தி நாலு ஒரு அடிவாரம் செய்யும் சொன்னா அது ஒரு திருமணம் என்பதாக ஒரு மாதிரி மனைவியுடன் அழகான முறையில் இரட்டத்தோட பேசுகிறாரு ஒரு சொல்லுது ஹதீஷ் சொல்றது மனிதர்களுக்கு படைப்பிடங்களுக்கு இரட்டம் காட்டுகிறேன் இந்த மனிதன் திருமணத்தில பேர அது கூறி அப்ப திருமணத்துடைய முறையிலே அவர் அழகான முறையில இஸ்லாம் பிரகாரம் ஒரு கணவனாக இருக்கிறார் அதே மாதிரி பெண் திறன் வரக்கூடிய நேரத்துல ஒரு அழகான ஒரு பெண்மணியாக கணவனுக்கு இருக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார் எனவே சகோதரர்கள் பெரியார்களே நாம் அனைவர்களும் நிலை நிக்கா திருமணம் இருக்குதே இது சொர்க்கம் இல்லை சொருகம் இல்ல ஆனாலும் எங்களுக்கு சொருக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழிதான் திருமணம் சொருகம் இல்ல ஆனாலும் எங்களையத்துக்கு எடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உதாரணமாக இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவேக்கு தெரியும் அந்த ஹைவேல ஒரு நூறு ஸ்பீட்ல போகலாம் ஆனாலும் அந்த ஹைவேய இந்த சொன்னா அந்த ரீச் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஒன் அவர் போகும் கவர் பண்ணக்கூடிய நேரத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வளவு டிராபிக்க்கு நாங்கள் பண்ணுவோம் சிரமங்களுக்கு முகம் கொள்வோம் ஆனாலும் எங்களை உள்ளத்துல இருக்குது நாங்கள் எப்ப ஹைவே என்டர் ஆகுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நூறு ஸ்பீட்ல போகலாம் சகோதரர்களே பெரியார்களே திருமணத்துறைய வாழ்க்கையில் அதிகமானவர்கள் என்டர் ஆகக்கூடிய நேரத்தில் அந்த பவிப்பு நிக்காக சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு மாசமாக இருக்கும் ஒரு ரெண்டு மாசமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ எவ்வளவு காலமாக இருந்தாலும் அவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் வரக்கூடிய நேரத்தில் இவர் நினைக்கிறார் நான் நினைக்கிறது சொருக்கம் எது பார்த்தால் இது ஒரு நரகமாக மாறி சகோதரே பெரியார்களே சில சந்தர்ப்பத்தில் அப்டியா படுத்த ஒரு நிலைமையில குடும்பமாக இருக்கலாம் ஆனாலும் இது ஒரு சோதனையாக தான் அல்லாஹ் சுப்மகான் இந்த சோதனை அழகான முறையில் சொன்னால் இந்த திருமணத்தின் காரணமாக அல்லாஹ் சுப் மஹான் சொர்க்கத்தை தரும் எனவே முதலாவதாக திருமணம் சொர்க்கம் இல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியாக அல்லாஹ் சுப்மான் எனவே சகோதரர்களை பெரியார்களே எங்களுடைய சமூகத்தை நான் எதிர்ப்பு சொன்னா பத்து வருடங்கள் இருபது வருடங்களுக்கு முன்னால இருந்த டிவோர்ஸுடைய எண்ணிக்கைக்கும் பார்க்க நாங்க இப்ப வாழக்கூடிய காலத்துல எண்ணிக்கை அதிகமாக திருமணங்களும் நடக்குது அல்ஹம் இல்லா மறுபக்கத்துல தலாக்களும் நடக்குது அதிகரித்துக்குள்ள முடியாது இந்த திருமணத்தை எனக்கு முடிவிடும் என்றதற்காகவே காசி கோர்ட்டுகள் பெண்கள் ஆண்களுக்கும் பார்த்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலம உருவாகி சகோதரர்களே பெரியார்களே நான் முதலாவதாக நிலை கொள்ளும் இந்த தலாக்க வரக்கூடிய நேரத்தில் யாரும் திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் நான் தலால் பண்ணும் என்ற நீளும் யாரும் நிக்கா செய்யறதில்லை நிகா செய்யக்கூடிய நேரத்திலே நீ நான் நிக்கா செய்யறேன் நல்ல ஒரு குடும்பம் நான் கெட்டி எழுப்பணும் நல்ல பிள்ளைகளை பெத்தெடுப்போனும் நான் ஒரு என்னுடைய குடும்பம் ஒரு உதாரணமாக மாறணும் என்ற நீயத்தில்தான் திருமணத்துடைய பிரயாணமே ஆரம்பித்தது தலாக்க ஒரு நாளும் நினைக்கிறதில்லை ஆனாலும் சகோதரர்களே பெரியார்களே அதிகமான சந்தர்ப்பங்கள்ல யாரெல்லாம் இந்த டிவோர்ஸுக்கு போனாலோ அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தோம் அதிகமான சந்தர்ப்பங்கள்ல அந்த காரணங்களை பேச்சு வார்த்தையோட முடிவிச்சு குடும்பம் அழகான முறையில கொண்டு போகிறது அவசரப்பட்டுட்டாங்க டிவோர்ஸுக்கு பேசிட்டாங்க அது அதோட முடியல சகோதரர்களே அந்த நிகாரங்கள் மூலமாக வந்த பிள்ளைகளுக்கு ஒரு இஃபெக்ட் சந்தர்ப்பேரத்தில் ஆண்களுக்கு அல்லது பெண்களும் தான் என்பது போல ஒரு சிம்பிள் டீலிங் ஆக இந்த திருமணத்தின் மூலமாக எனக்கு ரெண்டு மூணு குழந்தை கிடைச்சிட்டேன் வாக்கு வாங்கிட்டனே என்ற உணர்ச்சி சில ஆண்களுக்கு இல்லாமல் இருக்கு என்ன நடக்குது குடும்ப வாக்கு எனக்கு நடத்த தெரியாது யாரும் ஒரு நாளும் வெளிய போய் இஸ்லாமத்தில் சில ஆண்களுக்கும் சில பெண்களுக்கும் தலா எக்ஸிட் நான் பார்த்துக்கா தலா தான் அவரை நினைச்சிட்டே என்னுடைய முடிஞ்சிட்டிருந்து சகோதரர்களே பெரியார்களே அந்த கொடுக்கக்கூடிய தலாக்க பத்தி நாளில் அதுக்குலகத்தில் இவன் செஞ்ச முடிவு சரியா விளையாண்டு அதை பத்தி எல்லாம் கேட்க போறான் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பதில் சொல்லுவாங்களோ தெரியும் அந்த ஆண்களும் அந்த பெண்கள் சகோதரர்களை நேரம் இல்லை ஆனாலும் குறிப்பான ஒரு ரெண்டு விஷயத்தை செல்லுமுடி சகோதரர்களை பெரியார்களே இது ஒரு எங்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைக்கலாம் இது இதுவும் பல காரணமாக இது ஆனாலும் சௌதலை முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பின் விலகிலும் எங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில அதில் இசைத்து நாங்கள் இதை நான் ஹதீசின் மூலமாக வேகப்படுத்துறேன் அவர்களை சொல்லுவாங்களாம் நான் இந்த மனிதனை நேசிக்காங்க அதற்கு பின்னால ஜிப்ரீ அலி இஸ்லாம் பானத்தில் இருக்கக்கூடிய மடக்குவார்களை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம் நானும் நேசிக்கு எனவே மலர்கனை நீங்க இந்த மனிதனை நேசிங்க என்பதாக திரு அதோடு நிற்கவில்லை சோதர்கள பெரியார் சொன்னாங்க இவரை இவருக்கு ஒரு மக்களும் வானத்தில் இருக்கூடியம் உருவாகும் எனவே சகோதரத்துல பெரியார்களே லவ் அண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இப்படி பலதரப்பட்ட வார்த்தைகளை இறக்கத்துக்கு போடலாம் இறக்கம் பாசம் அன்பு ஆனாலும் சகோதரர்களை அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கி இருக்குது வந்து வெளிரங்கமான ஒரு பொருளையும் வெளிரங்கத்துல ரெண்டு பேரும் ஒன்றாக போகணும் ஆனாலும் உள்ளத்துல எத்தனையோ கபல்ஸ் பிரிக்கவர்களாகத்தான் இருக்க உள்ளத்துல திருமணத்துல சந்தோஷம் இல்ல வெளி ரங்கத்துல ஒன்று மக்களுக்காக வேண்டி வாழணும் அல்லது புள்ளியோருக்காக வேண்டி வாழணும் டிமே தலாப் பண்ணியவர்களுக்கு ஆக்கு உருவாகுமே நாங்க கஷ்டத்தோட கஷ்டமா நான் வாழ்க்கையை கொடுத்து போவோம் ஆனாலும் ரெண்டு பேர்ல உள்ளமும் சேர்ந்துடுவேன் இது ஹரிசனா காரணம் என்ன சொன்னா அல்லா சுலஹான் உடைய நெருக்கம் ஒரு மனிதன் அடையக்கூடிய நேரத்துல உள்ளங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அவகாசம் உருவாகுது அது ஆக தெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் கணவன் மனைவியது உடல் சேர்த்தோ இல்லையோ அது செகண்டரி உள்ளம் சேராம உடல் சேர்ந்ததுல எந்தவித சந்தோஷமே இல்லை உண்மையான சந்தோஷம் இல்லை ஒரு நாள் பத்தி பேசக்கூடிய நேரத்துல மூணு விதயங்கள்ல நிம்மதிக்கு ஆசுவது ஒன்று ஒரு இடத்துல சொல்றான் இரவுடைய நேரத்துல நிம்மதி இருக்குது வீட்டுல நிம்மதி அல்லா சுமாதான் நிம்மதியை வச்சுக்கா குர்ஹான் ஒரு நாளும் போய் செல்லாது நாங்க எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் குர்ஹான் என சொல்லிட்டா குரான் சொன்னது மெய் எங்க தவறிச்சு சொன்னா சகோதரர்களே நாங்க வாழக்கூடிய முறையில தான் தவறிப்போம் முதலாவது நாம் ஒவ்வொருவரும் அல்லாவ நெருங்கக்கூடிய நேரத்துல எந்தவித சந்தேகமும் இல்ல எங்களுடைய பார்ட்னரும் எங்களோட வைஃபும் எங்களோட ரகசியமான பாவங்கள் நாம நான் ரோட்டில் போகக்கூடிய நேரத்துல எவ்வளவு கண்களை நாம பேருங்க அல்லாவுக்கு மாற்றம் எங்கள வாழ்க்கையில நடக்கக்கூடிய நேரத்துல சகோதரர்களே ஒரு நாள் உங்களுக்கு எதிர்பார்க்கல எங்களுடைய மனைவி எங்களுக்கு எங்களுக்கு வழிபடக்கூடிய பெண்ணாக இருப்பார் நான் நாங்க எங்களுக்கு எங்களை படைச்ச ரப்புக்கு நாங்கள் மாற்றம் செய்யறோம் என்னோட மனைவிய ஒரு படைப்பினம் அந்த படைப்பினம் எங்களுக்கு வழி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது சொன்னா அது சாத்தியம் குறவாக இருக்கு ஒரு சரப்பன ஸ்டாலின் அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு நான் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சுட்டேன் என்று சொன்னா என்னுடைய மிருகத்திலையும் என்னுடைய மனைவித நடைமுறைகளிலும் வித்தியாசத்தை நான் சொன்னா நான் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சேன் சோழர்களை பெரியார்களே ஒரு மனிதன் அல்லாஹ்விட்டும் தூரமாகிறார் சொன்னார் இவரும் இவர்த்த குழந்தைகளை விட்டும் தூரமாக இவர்த்த மனைவிமார்களை விட்டவும் தூரமாக முதலாவது வந்து நான் வலைக்குறும் அல்லாஹுடைய ஒரு அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய இருக்கு நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோம் இரண்டாவது விஷயம் வந்து திருமணத்துக்கு முன்னால திருமணத்தை பத்தி குடும்ப வாழ்க்கை எவ்வாறு நடத்தணும் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம் யாரும் சொ மாற்ற ஒரு முஸ்லீம் தொலூர விசேஷத்தை படிக்கிறது கடமையா இல்லையானு நான் கேட்டேன் சொன்னா நீங்க சொல்றீங்க தொழுவைய கற்றுக்கொள்றது வாஜிப் கட்டாய கடமை ஒவ்வொரு முஸ்லீமும் கற்றுக்கொள்ளணும் குரான் போதுரத்துக்கு படிக்கிறது கடமையா இல்லையான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் கடமை வாஜிப் சகோதரே பெரியார்களே அதே நூறு கேள்வி நான் கேட்கிறோம் திருமணம் வாழ்க்கை ஆரம்பிக்க ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் என்ற விஷயத்தை கற்றுக்கொள்றது பாஜக இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதான் சந்தி ஏன் என் சமூகம் பலவீகம் என்னன்னு சொன்னால் அதிகமான சந்தர்ப்பங்கள்ல நாங்க நேரங்கள் காலங்கள் கழிப்பம் ஒரு திருமணத்துடைய ஏற்பாடுக்காக வேண்டும் ஹால் புக்கிங் ஆகிருக்கே சாப்பாடு ஏற்பாடு மாத கணக்கு சிலவர்கள் நடக்குது இந்த திருமணத்துக்காக வேண்டும் சகோதரர்களை பெரியார்களை சரியாக பார்த்து இந்த மாத கணக்குல செஞ்ச தயாரிப்பு முடிவு சொன்னா ஒரு மூணு நாலு புரோகிராம் இரவுல ஏழு மணியில இருந்து பதினோரு மணி மட்டும் இருக்கக்கூடிய அந்த மாத கணக்குல தயாரித்து சகோதரர்களே பெரியார்களே அந்த பதினொரு மணிக்கு பல வாழ்க்கை ஆரம்பிக்குதே அந்த வாழ்க்கை எவ்வளவு காலம் நீக்க போதோ தெரியாது ஆனாலும் அந்த வாழ்க்கை எப்படி வாழணும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சொன்னால் விரலாறு எங்களுக்கு என்ன எவ்வளவு எவ்வளவு பேர் அந்த இதுமே கற்றுக்கொள்றாங்க சில சந்தர்ப்பத்தை நாங்க சொல்லுவோம் அதிகமானவர்கள் வாழ்க்கை அதிகமான சந்தர்ப்பத்துல நாங்க எங்கட கண்களால கண்ட வாழ்க்கைய தான் நாத்தம் எங்கட பெற்றோர்களை பார்த்து நாங்க படிச்சோம் அதான் எங்கட வாழ்க்கையில கொண்டு வந்தோம் இரண்டாவது கவலைக்கூடிய விஷயம் நாடகங்களை பார்த்தோம் குடும்பங்கள் நடந்தபடி எனவே சகோதரர்களை பெரியார்களே பூர்த்தியான ஒரு மார்க்கத் தந்தான் நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதர நான் சுமாராக ஒரு லட்சம் செலவழிச்சேன் ஒரு வாகனத்துக்காகவே வீட்டுல இருந்து ஹாலுக்கு வர்றதுக்கு ஹால்ல வீட்டுக்கு போத்துக்க ஒரு லட்சம் ஆனாலும் பிரதர் நீங்க திருமணத்தை பத்தி கற்றுக்கொள்வதற்காகவே நீங்க என்ன சரி செலவழிச்சீங்களா அவருக்கு ஒரு அரவர் வாழ்க்கக்கூடிய நாற்பது வருஷமா இருக்கே ஐம்பது வருஷமா இருக்கே இந்த வார்த்தைக்காக வேண்டி நீங்க ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஐநூறு ரூபா ஒரு நூறு ரூபா அது ஒரு ஹதியாப்பிட்டு படிச்சு நல்ல கேட்ட அதிகமான ஆன்சர் சொல்லுவாங்க நான் என்ன படிக்கல எனக்கு தெரியும் தான் சொல்லுவாங்க மாப்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே பெரியார்களே அதிகமான தகப்பன் வந்து மாப்பிள்ளைக்கு நல்ல ஒரு ஜபிக்குதா நல்ல படித்தவராக இருக்கா நான் இருக்க இவங்கள தலா கேசஸ் கூட ஹேண்டில் பண்ணிக்கோம் எனவே உலகத்துடைய இதன் அடிப்படையில் சகோதரர்கள் பொறுப்பு உணர்வணும் முதலாவது பெற்றோர்கள் அதே மாதிரி பெற்றோர் ஒரு உணர்வனும் என்னுடைய மகளை நான் நம்பி ஒருத்தர் கொடுக்க போறேன் இந்த கொடுக்க போக இந்த வாலிபர் என்னுடைய மகளை நல்ல முறையில கொள்வாரா இவருக்கு என்ன இருக்கு இவருக்கு ஒரு கணவனா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இவர் ஒரு சர்டிபிகட்டா ஒரு டிகிரியா ஒரு மாஸ்டர்ஸ் மார்க்கு குடும்ப வாழ்க்கையே பேரண்ட்ஸ் போஸ்ட் பண்ணி நிக்கா செஞ்சு கொடுக்கறாங்க அடுத்த சைட்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கை அப்படியே வீணாகும் நேரம் போதாயின் காரணமான சோதர இந்த விஷயங்களை மாத்திர சொல்றேன் எனவே முடி கடைசாக எனவே இந்த அடிப்படைய பெண்களுக்காக வேண்டி ஒரு மேரேஜ் ஒர்க் ஷாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் இந்த ஒர்க் ஷாப் வந்து கிட்ட சுமாராக ஒரு பதிமூணு அவர் படிச்சு கொடுக்கப்படும் எவ்வாறு திருமணம் ஆரம்பத்தில் பிரச்சனைகள் திருமணத்துல என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றது கணவன் மனைவியுடைய பொறுப்புகள் என்ன கணவர் மார்த்து கேட்டீங்கன்னு ஒரு வீடு ஸ்கூலுக்கு செலவழிக்கிறது அதிகமான ஆண்கள் சொல்லுவாங்க சகோதரர்களை பெரியார்களே சரியத்துறைய தன்னோட்டத்துல வீடு குடுக்கறதும் அவர டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவழிக்கிறதும் அதிகமான ஆண்கள் பேசுறது பைனான்ஸ் தான் பைனான்ஸ் நல்லா பேசுவாங்க ஆண்கள் ஆனாலும் சோதர்களே எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது எனவே பொறுப்புகள் என்ன மூணாவது வந்து நாம டிஸ்கஸ் பண்றது வந்து ஒரு ஒரு மெயக்க கொண்டு போகக்கூடிய நேரத்தில் வரப்படுத்திய சவால்களை முகம் கொள்வது விடு அதே மாதிரி பிரச்சனைகள் வந்தால் எப்படி முகம் கொள்வது திருமணத்தை எப்படி உறுதியாக வெற்றி கொள்வது மாமி மாமா இந்த பிரச்சனைகள் சமூகத்துல பொதுவாக இருக்குது இந்த பிரச்சனைகளை எவ்வாறு இஸ்லாமிய மரபடி அணுகிறது என்ற விஷயத்தை உள்ளடக்கிய ஒரு குரூப் எனவே யாருக்கெல்லாம் அதுக்கு மேலதிகமான டீட்டெயில்ஸ் தேவையோ பெடரேஷன் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கேட்டு போவா இல்ல அவன் விஷயத்தான் எனவே சகோதரர்களே பெரியார்களே இந்த நாடக ரீதியாக இது ஆக முக்கியமான ஒரு விஷயம் காசி கோட்ல இருந்து எங்களுக்கு வரக்கூடிய நேரத்துல காசி கோர்ட்ல பண்ணிட்டாங்க ஒரு பத்து வீதம் அல்லது இருபது வீதம் தான் சக்சஸ் ரேட் வந்து அதாவது பத்து கப்பல்ஸ் வந்தாங்கன்னு சொன்னா காசி கோட்டால அதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு கேஸ செட்டில் பண்ணலாம் அதுவும் எவ்வளவு தூரம் எவ்வளவு காலத்துக்கு செட்டிலான இருக்காங்க ஒரு கொஸ்டன் எனவே இந்த ப்ரோக்ராமின் மூலமாக நோக்கம் என்ன நீங்க காசி போட்டு அவசியம் இல்ல நீங்க உங்களுக்குள்ள கற்றுக்கொள்வதற்கு மூலமாக வரக்கூடிய இஸ்லாசுடைய தன்னோட்டத்தில் உங்களுக்கு வரலாம் என்ற மையமாக வெற்றித்தான் சார் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணப்படுவது எனவே அல்லாஹ் மகான்களை பாதுகாப்பானாக கணவன் மனைவிமார்கள் மத்தியில் ஒற்றுமையை உள்ளத்தால் உருவாக்குவானாக அல்லா சுகான இந்த உலகத்திலே மறு மேலே நலவுகளை தந்து அருள் குறிவான